அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து வகுப்பு ஆத்மபோதம் அதிலே நேற்றைய வகுப்பிலே முதல் ஸ்லோகத்தை பார்த்து முடித்தோம் இன்றைக்கு இரண்டாவது ஸ்லோகத்தை தொடங்கலாம் இரண்டாவது ஸ்லோகம் போதோ அந்நிய சாதனைப்பியோ ஹி சாட்சான் மோக்சைக்க சாதனம் பாகசிய வக்னிபத் ஞானம் வினாஹா மோக்ஷோன சித்தியதி அதாவது அந்நிய சாதனேப்பியக அப்படிங்கிறார் அந்யசாதனம்னா மற்ற சாதனங்களை விட போதகா போதகான்னா ஞானம் அதாவது இந்த ஞானம் தான் மிக மிக நேரடியாக நமக்கு மோட்சத்திற்கான வழி அப்படின்னு சொல்றாரு போதோ அந்ந சாதனை பயோகி சாட்சான் மோக்ஷிக்க சாதனம் பாகசிய வக்னிவத் வினா மோக்ஷோன்ன சித்திய அதாவது மற்ற சாதனங்களை விட ஞானமே நேரடியாக மோட்சத்திற்கான முக்கிய சாதனம் இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாதது போன்று ஞானம் இல்லாமல் மோச்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம வந்து சமையல் செய்வதற்காக காய்கறிகள் கீரைகள் எல்லாம் வாங்கி அரிசி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்கு ஆனால் அத்தனை சாமான்கள் வச்சுக்கிட்டாலும் நெருப்பு இல்லைன்னா சமையல் செய்ய முடியாது இல்லையா எவ்வளோ சாமான்கள் கைவசம் இருந்தாலும் அதை வேக வைத்து சாப்பிட வேண்டும் என்றால் அதற்கு நெருப்பு தேவைப்படுது அப்ப நெருப்பு இல்லாவிட்டால் மற்ற சாமான்கள் என்ன கைவசம் இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை சமைச்சு சாப்பிட முடியாது அது மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா நீங்க வேற என்னென்ன சாதனைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி ஆனா எந்த சாதனைகளும் உங்களுக்கு நேரடியாக மோட்சத்திற்கான வழியை காட்டாது அப்ப மோட்சத்திற்கான முக்கிய சாதனம் எது அப்படின்னு கேட்டா அது ஞானம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய முக்கிய கருத்தாக பார்க்கப்படுது ஏன்னா இப்போ ஞானத்தை வந்து சிறப்பாக பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேதத்தில் வந்து இரண்டு பகுதிகளெலாம் நம்ம பார்க்குறோம் அதாவது பூர்வ மீமாசம் உத்தர மீமாசை அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம இதை பற்றி எல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இப்போ பூர்வ மீமாசை அப்படின்னா அதற்கு யாரு ஆச்சாரியர் அப்படின்னு பார்த்தா ஜெய்மினி முனிவர்னு பார்த்தோம் உத்தர மீமாசை அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியர் யார் அப்படின்னு பார்த்தா வியாச பகவான் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த ரெண்டு ஆச்சாரியர்களுமே யாருன்னா வியாசருடைய சிஷ்யர் தான் ஜெய்மினி வியாஸ்தர் தான் குரு யாருக்கு ஜெய்மினிக்கே ஆனா வியாசருடைய கருத்து என்ன அப்படின்னா ஞானம்தான் ஜெய்மினி ஆனால் எதற்காக கர்மத்தை பத்தி பேசுறார் அப்படின்னா இந்த கர்மம் என்ற விஷயம் வந்து மன தூய்மைக்கு மட்டும்தான் உதவுமே தவிர மோட்சத்திற்கு உதவாது அதை நம்ம நல்லா இங்கே புரிந்துக்கணும் நீங்க கர்ம காண்டிகளாக இருந்து என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பூஜை செய்தாலும் சரி ஜபம் செய்தாலும் சரி தியானம் செய்தாலும் சரி இந்த உலக விவகாரங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கர்ம காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அதனால நம்ம அடையக்கூடிய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தா மன தூய்மை மட்டும்தான் அதனால உண்டாகுமே தவிர அதன் வாயிலாக பிரப பெருநிலையோ மோட்சத்தையோ ஒருவன் அடைந்து விட முடியாது அது சாத்தியமே இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஆச்சாரியர்களை சொல்லிடுறாங்க இதற்கு ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில ஒரு கதையும் இருக்கு ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில அவர் இந்த அத்வைத சித்தாந்தத்தை நிலைவாட்டுவதற்காக இந்தியா முழுவதும் சுற்றினார் இல்லையா இப்போ வந்து இந்தியாவில் எல்லா பகுதிகளும் சுற்றினார் அப்படிதான் அவர் ஆறு மடங்களை உருவாக்கினார் அதுல சிறுங்கேறி மடமும் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி அவரு பிரயாணம் செய்து பல ஊர்களுக்கு இந்த நாடுகளிலே சுற்றி பெறும்போது இந்தியாவில் பல பகுதிகளிலே சுற்றி வரும்போது கர்மகாண்டியாக இருந்த மண்டன மிஸ்ரர் அப்படின்னு ஒருத்தரை சந்திக்கிறார் அந்த மண்டன மிஸ்ரர் என்னன்னா ஜெய்மினியுடைய வழியில கர்மகாண்டியாக இருந்துகிட்டு நிறைய யாக யஜங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் வேள்விகள் அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு அவருக்கு அந்த பேர் ஏன் வந்ததுன்னா அந்த ஏரியாவிலேயே அந்த மண்டலத்திலயும் அவர் பெரிய ஃபேமஸான ஆள் மண்டன மிஸ்ரர்னே அவருக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா அந்த மண்டலத்துல அவர் மிகப்பெரிய பாப்புலர் ஃபிகர் அதனால அவருக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க அப்படி இருக்கிறதுனால அவர் என்னன்னா அந்த ஏரியாவில இந்த மாதிரி கர்மத்துல மிகப்பெரிய தகுதி உடைய ஆச்சாரியர் இருக்காருங்க அவரை போய் சந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்றதுனால அவர் அவரை சந்திக்க போறாரு அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மிகப்பெரிய கதை அது நிறைய இருக்கு அதாவது மண்டல மிஸ்ரரை வந்து ஆதிசங்கரர் சந்தித்த வரலாற்று சம்பவங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கிறது அதுல நிறைய ஆதிசங்கரருக்கு இவருக்கு நடந்த வாதங்கள் எல்லாம் இருக்கு அந்த வாதங்கள்ல வந்து மண்டல மிஸ்ரகிட்ட வந்து இவர் சன்னியாசியா ஆதிசங்கரர் போறதுனால மண்டல மிஸ்வர் அதை விரும்பலை ஏன்னா அவர் வந்து சில கர்ம காரியங்கள் செய்யும் போது சில இடங்களில் சன்னியாசி வரக்கூடாதுங்கிறதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருந்தாரு அதாவது எப்படின்னா இப்போ பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணம் இந்த மாதிரி சில காரியங்களுக்கெல்லாம் வந்து சன்னியாசிகளை செய்ய முடியாது சன்னியாசிகள் வரக்கூடாது பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில நியதிகளெல்லாம் இருக்கு கர்மகாண்டத்துல அப்படி செய்து கொண்டிருந்த ஒரு டைம்ல இவர் ஆதி போன உடனே இவருக்கு மண்டல பிடிக்கல இந்த நேரத்துல வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்குறாரு இப்படி வரக்கூடாது சன்னியாசியை நான் பாக்க விரும்புல அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப இதை வந்து ஆதிசங்கர் வந்து நிரூபிக்கணும் அதாவது நம்ம வாதம் செய்து நிரூபிக்கலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஞானம் வந்து சிறப்பாக இருந்தா நீங்க சன்னியாசி ஆயிடணும் நீங்க சொல்லக்கூடிய கர்மம் வந்து சிறப்பாக இருந்தா நான் சன்னியாசத்தை விட்டுட்டு உங்களோட நான் குடும்பத்தை நான் இந்த ரெண்டு பேரும் இதை ஏத்துக்கிறதா இருந்தா நம்ம இந்த வாதத்துல நம்ம ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் அவரவருடைய விஷயத்தை வந்து இந்த சமுதாயத்துல நிரூபிக்கணும் அப்படின்னா அதற்கு வாதம் புரிவார்கள் அப்படி வாதம் புரிந்து அந்த காலத்துல நிரூபிக்க முடியும் அதற்கு வந்து தனிப்பட்ட முறையில வாதம் பண்றது இல்லை நிறைய சமுதாய மக்களையெல்லாம் ஒண்ணு சேர்த்து அதுல பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க ஒரு விஷயத்தை வந்து ஆதிசங்கரர் வந்து இந்த அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்கும் அவரு மந்தனமிஸ்டர் வந்து தன்னுடைய கர்மகாண்டத்தை நிலைநாட்டுவதற்குமான அந்த சபையில எல்லா பெரிய மனிதர்களும் இருப்பாங்க ஞானிகள் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வாதம் நடந்தது அந்த வாதத்துல நிறைய கேள்விகளை இவர்கள் முன்வைத்தார்கள் அவர்கள் முன்வைத்தார்கள் இப்படி ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளும் போது மண்டனமிஸ்டர் வந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வாதம் நீண்டு போய் ஒரு டைம்ல அவரால் பதில் சொல்ல முடியல அப்போ மண்டனமிஸ்ரோ தோத்து விட்டதாக ஒப்புக்கொள்கிறார் அப்படி ஒப்புக்கொள்றதுனால என்ன நடக்குதுன்னா இவங்க வாதத்தினுடைய நீதி என்ன யார் தோக்குறாரோ அவர் மற்றவருடைய தகுதியை ஏற்றுக்கணும் இல்லையா அதனால மண்டலமிஸ்ர வந்து என்ன பண்றாருன்னா சன்னியாசியா மாறுறார் ஆதிசக்ரோட நானும் சன்னியாசியா மாறிடுறேன் அப்படின்ட்டு சன்னியாசத்தை ஏத்துக்கிறார் அவர் சன்னியாசிய ஆவதை ஏற்றுக்கொள்ள முடியாத அவருடைய மனைவி சரசவாணின் இருக்க அப்படி மண்டல மிஸ்ரோடைய மனைவி அவர் இல்லாதான் தானே அவர் கர்மத்துல ஈடுபட்டு கர்ம காரியங்கள் செய்து கொண்டிருந்தவர் அப்ப சரசவாணி நானும் வாதம் புரிகிறேன் ஏன்னா உங்களுக்கு கர்மத்தை பத்தி தெரியாது நீங்க சன்னியாசி நீங்க வந்து குழந்தை குட்டி அன்பு பாசம் அப்படின்லாம் தெரியாம வளர்ந்துட்டீங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த காமம்னா என்னன்னு தெரியுமா செக்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்போ அதை பற்றி அனுபவம் இல்லாத நீங்க எப்படி கர்மத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்ல முடியும் ஆகவே இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக சரசவாணி வந்து அதுல கலந்துக்கிறா அப்போ ஆதிசங்கரார் என்ன சொல்றாருன்னா சரி இப்போ எனக்கு வந்து இந்த இல்லறம்னா என்னன்னு தெரியாதுன்னு நீ நினைக்கிறீ அனுபவங்களையும் நான் உனக்கு சொல்றேன் ஆனா அதற்கு எனக்கு சந்தர்ப்பம் ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் வந்து பத்தி உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த ஆதிசங்கரார் தன்னுடைய தவ வலிமையால என்ன பண்றாருன்னா ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்றாரு அது வந்து ஒரு அரசவை இருக்கு அந்த அரசவையில வந்து கணவன் இறந்து ஒரு அரசன் இறந்து விடுகிறான் அவனுடைய மனைவி வந்து கணவன் இறந்தது தெரியாம இருக்கிற நிலையில இவர் என்ன பண்றாருன்னா அந்த கணவனுடைய உடல்ல புகுந்து அவரு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாக்குறாரு அந்த அரசியோட வாழ்ந்து பாக்குறார் இதெல்லாம் வரலாற்றுல சொல்லப்பட்ட கதைகள் இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இல்ல அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஆனா இதுல சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா ஞானத்தினுடைய உயர்வை பற்றி இங்கு பேசப்படுது அப்ப இந்த மாதிரி அவர் வாழ்ந்து அந்த கர்ம காண்டத்துல இருக்கக்கூடிய அந்த உலக விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய இல்லற சுகங்களையும் அவர் எடுத்து சொல்றார் அரசவாணியை சந்தித்து மீண்டும் மண்டல மிஸ்ரோ சரசன் வாதனையும் உட்கார்ந்து இருக்கிற சபையில அதை பற்றியும் ஆதிசங்கரர் பேசுகிறார் அப்ப இவரெல்லாம் பேசின உடனே ஆதிசங்கரருடைய வந்து ஏற்றுக்கொண்ட அந்த குழு ஆதிசங்கரையே வென்றதாக அறிவிக்கிறதுனால ஆதிசங்கரருடைய சிஷியர்களாகவே இவர்கள் இருவரும் மாறி சன்னியாச கோலத்தை ஏற்றுக்கொண்டு கணவன் மனைவியாகவே இவர்களோடு கிளம்பி அப்படிப்பட்ட ஆதிசங்கரருடைய சிஷ்யர்ல ஒருத்தர் இந்த மந்தன மிஸ்ரர் என்ன பண்றாருன்னா சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு வந்து சுரேஸ்வராச்சாரியார் அப்படின்ற நாமத்தை அவருடைய பெயரை மாற்றி வைக்கிறார் சங்கரன் அப்படிப்பட்ட சுரேஸ்வராச்சாரியார் எழுதின நூல் தான் வந்து நைஸ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு நைஸ்கர்மிய சித்தி ரொம்ப அருமையான நூல் அது சமஸ்கிருத நூல் அது தமிழாக்கம் செய்யப்பட்டு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அது நேரம் கிடைக்கும்போது அதனுடைய ஆடியோ முடிஞ்சு அனுப்புகிறேன் படிச்சு பாருங்க கேட்டு பாருங்க அதில் வந்து இந்த கர்மம் வந்து என்ன நடக்கும்னா மன தூய்மைக்கு மட்டும் தான் பயன்படுமே தவிர அது ஞானத்தை கொடுக்காது என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு வரலாற்று சம்பவத்தை நம்ம இங்க பாக்குறோம் அது ஆதிசங்கருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்கிறதுனால இப்ப நாமளும் இங்க வந்து இந்த பாடத்திட்டத்துல வந்திருக்கிறவங்க என்ன புரிந்து கொள்ளணும் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்ல வராருனா போதோ அந்யசிய சாதனோப்பியோ ஹி சாட்சான் மோக்சைக்க சாதனம் இந்த மோட்சத்திற்கான சாதனம் ஞானத்தை தவிர வேறு எதுவுமே பயன்படாது அது நல்ல வழி கிடையாது அதற்கான பாதை அவைகள் அல்ல என்பதை தெளிவுபடுத்துற அதற்கு உதாரணம் கொடுக்கிறாருன்னா பாகசிய வக்னி வினா மோக்ன சித்தியதி பாகம் அதாவது வீட்டுல வந்து சமையல் அறையில ஒரு பாகம் செய்யறோம் சமையல் செய்யறோம் அந்த சமையலுக்கு வந்து காய்கறியை வச்சுக்கலாம் சமையலுக்கான அரிசி வச்சுக்கலாம் ஆனா சமையல் செய்வதற்கான நெருப்பு இல்லைன்னா சமையல் செய்ய முடியாதோ அத்தனை விஷயங்கள் நின்று போயிடுமோ அது மாதிரி ஒருவன் வந்து என்னதான் பூஜை பண்ணாலும் ஜபம் பண்ணாலும் தினசரி கர்மங்களை அவன் அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்தாலும் அதனால் அவன் மோச்சத்தை அடைய முடியாது ஏன்னா அவன் வந்து அதெல்லாம் வந்து ஒரு சித்த சுத்திக்குத்தான் பயன்படும் மன தூய்மைக்காகத்தான் அதெல்லாம் பயன்படுமே தவிர ஞானத்தை அடையாமல் அவன் அந்த பிரபா பெருநிலையை அடைய முடியாது அப்படிங்கிறத மகான்கள் ரொம்ப ஆணித்தரமாக வாழ்க்கை வரலாற்றுல நிரூபித்து காட்டுகிறார் அப்போ இங்க நாம வந்து வேதத்தினுடைய இரண்டு பகுதிகளில முதல் பகுதியாகிய பூர்வ மீமாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அதை எடுத்து பாக்குறோம் இத வந்து வரலாற்றுல நம்ம பார்க்கும்போது பொதுவாக நம்ம இந்திய வரலாற்றுல நிறைய மரபு வழியில வந்த தத்துவ பள்ளிகள் நிறைய இருந்தது அதுல நியாயம் வைசேசிகம் மீமாம்சம் வேதாந்தம் சாங்கியம் யோகம் அப்படின்ட்டு நிறைய பிரிவுகள் அந்தந்த காலகட்டங்களிலே இந்தியாவிலே தோன்றி நடைமுறையில இருந்து கொண்டிருந்தன அதுல இந்த இரண்டு முக்கிய பிரிவுகள் வேதத்தினுடைய இரண்டு முக்கிய பிரிவுகள் இல்லாமல் வேதத்தை ஏற்காத மதங்களும் நம்முடைய சனாதன தர்மத்திலே தோன்றின அதுதான் பௌத்தம் சமணம் போன்ற மதங்கள் என்றெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடத்திட்டங்கள்லாம் பார்த்தோம் ஏன் இதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா இந்த மாதிரி பல மரபுகள் பல மரபு வழி பாடங்கள் தத்துவங்கள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா இப்ப நாம் எதை சரியாக பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு தெளிவு வர வேண்டும் தெளிவு இல்லாம வந்து எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இதுவும் கொஞ்சம் அது கொஞ்சோன்ட்டு எடுத்து எல்லா போட்டு ஒரு அவியல் மாதிரி செஞ்சு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கு பிரச்சனைன்னா நமக்குதான் பிரச்சனை சரியா புரியல இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது வேதாந்த கருத்துக்களை கொஞ்சம் எடுத்துக்கிறது அப்புறம் உடனே அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை கொஞ்சம் எடுத்துக்கிறது அப்புறம் வைணவ சித்தாந்த கருத்துக்களை கொஞ்சம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய வெளி விஷயங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றதெல்லாம் போய் மனசுல போட்டு குழப்பி ஒண்ணுமே புரியாம இவரு இப்படி சொல்லியிருக்காரு அவர் அப்படி சொல்லிருக்காரு ஒருத்தர் இப்படி செய்யலாங்கிறாரு ஒருத்தர் அப்படி செய்யலாங்கிறாருங்கிற ஒரு குழப்ப நிலையிலேயே மனிதர்கள் வந்து இருக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய குழப்பங்களை எல்லாம் நீக்கணும்னா அதற்கு ஒரு தெளிவு நமக்கு வரணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்னா முதல்ல வேதத்தினுடைய இரண்டு பிரிவுகளை நல்லா தெரிந்து கொள்ளணும் வேதத்துல இரண்டு விஷயங்கள் இருக்குது அது பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம்ங்கிற இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன அந்த பூர்வ மீமாசம் என்பது வேதத்தினுடைய முற்பகுதி உத்தர மீமாம்சம் என்பது வேதத்தினுடைய பிற்பகுதி இந்த இரண்டுக்கும் இரண்டு ஆசிரியர்கள் ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள் பூர்வ மீமாம்சத்தினுடைய ஆச்சாரியர் ஜெய்மினி உத்தர மீமாம்சத்துடைய ஆச்சாரியர் வியாஸர் அப்ப இந்த வியாசருடைய சிஷியர் தான் ஜெய்மினி ஆனா ஏன் இந்த கர்மகாண்டத்தை வந்து வியாசரும் அங்கீகரித்தார் அதை ஜெய்மினிக்கு சொல்ல சொல்லி சொன்னார் அப்படின்னு பார்த்தா இது மாதிரி கர்ம காரியங்களிலே மனிதன் முதல்ல வந்தா அவனுக்கு கொஞ்சம் மன உண்டாகும் அந்த மனம் தூய்மையானால் மட்டும்தான் அவன் ஞானம்னா என்னென்ன ஏற்றுக்கொள்ள முடியும் புரிந்து முடியும் என்பதற்காக மகான்களுடைய அனுமதியோட தான் கர்ம காண்டம் அனுமதிக்கப்பட்டது ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த கர்ம காண்டிகள் வந்து அதிகமாக கர்மத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க நம்முடைய பாரத தேசத்திலே இந்த கர்ம காண்டத்திலே வந்து என்ன நடந்ததுன்னா இந்த வேள்விகள் யாக யக்னங்கள்னு செய்ய போய் அது என்ன நடந்ததுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா போயிடுச்சு அதாவது புரிதல் இல்லாமல் கர்மங்களை செய்ய ஆரம்பித்து நிறைய மிருகங்களை அதில் பலி கொடுக்க ஆரம்பித்து அந்த வேள்வியிலேயே வந்து மூட நிறைய புகுத்தப்பட்டு அந்த வகையில தான் இங்க வந்து இதை வேள்வி அதை வேள்வின்னு சொல்லி பண்றோம் அதுல வந்து குதிரைகளை கொண்டு போய் தள்ளணும் அப்புறம் இந்த மிருகங்களை கொல்லணும் அப்படி இப்படின்னு அரசர்கள்கிட்ட வந்து நிறைய போலி ஆட்கள் எல்லாம் தோன்றி அங்க போலி குருமார்களாக உண்டாகி காசு பணம் பறித்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு ஒரு பெரிய கூட்டம் வந்து உயிர் வதையும் செய்து கொண்டிருந்த காலங்கள் வந்து நம்ம பாரத ஒரு காலகட்டத்திலே இருந்தது அப்படிப்பட்ட இந்த கர்ம காண்டிகள் வந்து அதிகமா நிலவி கொண்டிருந்த காலத்துல தான் இந்த ஆதிசங்கரெல்லாம் வந்தார் அந்த மாதிரி ஆதிசண்டர் வருவதற்கு முன்னாடியே இவர்களும் வந்துட்டாரு யாரு புத்தரும் சமண மதத்தினுடைய மகாவீரரும் சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரரும் வந்துட்டாங்க அப்ப இவர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க மகாவீரரும் புத்தரும் இந்த கர்ம காண்டிகள் வந்து என்னென்ன தெரியாம மிருகங்களை வதைக்கிறாங்க உயிர் படி கொடுக்கிறாங்க மக்களை மூடர்களாக முட்டாள்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு அந்த காலத்திலேயே சண்டை போட்ட பகுத்தறிவுவாதிகள் தான் புத்தரும் சமணரும் இப்ப நம்ம இன்றைய நூற்றாண்டு இப்ப இருபத்தி ஓராம் நூற்றாண்டை தொட்டுட்டோம் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா இப்போ நேற்று நடந்த நிகழ்ச்சி மகாராஷ்டிராவில் ஒரு சாமியார் ஸ்பீச் கொடுக்குறாரு அங்க வந்து அவர் என்ன சொல்றாரு மேடையில் என்னுடைய மீட்டிங்க்கு ஒரு எண்பதாயிரம் பேர் வருவாங்க கூடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த எண்பதாயிரம் பேர் தங்கிறதுக்கான ஒரு விவசாய பூமியை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விவசாய பூமியை ஏக்கர கணக்கில் இருக்கிற ஒரு காலி அடத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு சாமியார் பேசுறாரு அவர் யார் போலே பாபான்னு பேரு இது வந்து இப்ப நியூஸ் நான் சொல்றது வந்து உண்மை சம்பவத்தை இப்ப பேசிட்டு இருக்கிறேன் போலே பாபா அப்படின்னு ஒரு சாமியார் வந்து ஸ்பீச் கொடுக்கறாரு அதுக்கு எண்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா அது லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க அவருடைய ஸ்பீச்ச கேட்கறதுக்கு முடிச்ச பிறகு அவருடைய கால் மண்ணை தொடுவதற்காக அவர் நடந்து போன பாதையில அவர் எங்கெல்லாம் கால் வச்சாரோ அந்த கால் மண்ணை எடுத்துக்கொண்டு போய் வீட்டுல வச்சா புண்ணியம் வந்துடும் பாவங்கள் தீர்ந்து விடும் மிகப்பெரிய மகானுடைய காலடி மண்ணை எடுக்க வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு ஒருத்தரும் ஒருத்தரும் மோதி அதுல கட்டி பிறண்டு ஒருத்தர் கீழே விழுந்தவுடன் அவனை மெதிச்சுக்கிட்டே போய் இன்னொருத்த எடுக்க போய் நூத்தி இருபது பேர் இறந்திருக்கிறார்கள் இருபது பேர் ஒரு சாமியார்னால இறந்திருக்கிறார்கள் அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருக்குங்கிறதுக்கு உங்களை சுட்டி காட்டுறேன் இப்ப என்னுடைய பாடத்திட்டம் எல்லாம் நீங்க என்ன இங்க புரிந்துக்கணும்னா பாடம் இங்க வந்து நான் உங்களை சாமியாரா மாத்திரத்துக்கான பாடம் நினைச்சுக்க கூடாது இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் வந்து சாமியாரா மாத்துவதற்கு அல்ல அஜானத்தை நீக்கி அறியாமை நீக்கி நம்முடைய உண்மையை உணர்வதற்கான பாடம் அந்த பாடத்துல மகான்கள் அந்த காலத்திலேயே போராடி இருக்கிறார்கள் ஆனா புரிதல் நம்மிடத்துல வரவில்லை இன்றைய நூற்றாண்டு வரைக்கும்ங்கிறத சொல்றேன் அப்போ இன்றைக்கு நூத்தி இருபது பேர் ஒரு ஆன்மீகத்துல இறந்திருக்கிறாங்க நியூஸ் பாருங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா தெரியும் போலே பாபா அவர் பேர் வந்து போலே பாபாங்கிறத விட போலி பாபான்னு சொல்லலாம் ஏன்னா அப்படிப்பட்ட பாபாக்கள் நிறைய இருக்கிறாங்க வடநாட்டுல வடநாட்டுல சாமியார்களை பிற பாபான் தான் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி பாபா தன்னுடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக மக்கள் போட்டி போட்டு கொண்டு நூத்தி பேரை கொண்டுட்டு போயிட்டாரு அப்ப என்ன ஆன்மீகம் என்ன மூடத்தனம் அப்படிங்கறத எந்த காலத்துல பாக்கிறோம் இந்த நூற்றாண்டுல அந்த நூற்றாண்ட நினைச்சு பாருங்களேன் மிக மிக மோசமான காலம் அன்றைய நூற்றாண்டு மிக மிக மோசமான காலம் அப்ப அப்படிப்பட்ட மூடர்களும் முட்டாள்களும் வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரி மகான்கள்லாம் தோன்றி இந்த ஆன்மீகத்தினுடைய உண்மை நிலையை யதார்த்தத்தை சொல்லி புரிய வைக்க முயற்சித்தார்கள் ஆனால் நாம் மாறவே இல்லை இன்று வரையும் மாறவே கிடையாது ஏன்னா இன்றைய வரைக்கும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா எதையாவது ஒன்னு பிடிச்சுக்கிட்டு அஜ்ஞானத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மூட நம்பிக்கைகளே மூழ்கி கிடக்கிறோம் சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டிக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ள மனசு ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது அதனால நான் ஏத்துக்க மாட்டேன்னு அடம் இன்னொருத்தர் சொன்னாலும் அதை நீ ஏன்னா இந்த மனசு கேட்க மாட்டேங்குது இல்லைன்னா என்ன பண்றதுன்னா வெளியே போயிடுது இவர் யார் அதை நம்ம சொல்றதுக்கு அப்படின்னு இந்த குழுவை விட்டே வெளியே போயிடுது நல்ல விஷயத்த சொன்னோம்னா கேட்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்போ இப்படி ஒரு மூடர்கள் வாழ்ந்த காலத்துல சங்கராச்சாரியார் தோன்றி அவர் என்ன நிரூபித்தார் அத்வைத சித்தாந்தத்தை நிரூபித்தார் அப்ப அத்வைத சித்தாந்தத்துல என்ன சொல்றாருன்னா இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் கர்மங்கள் ஆகிய எவற்றினாலும் ஒரு மனிதன் மோட்சத்தை அடைய முடியாது அது அவனுக்கு சித்த சுத்தியை மட்டும்தான் கொடுக்குமே தவிர அதன் வாயிலாக அவன் பிறவா பெருநிலையை மோட்சத்தை அடைய முடியாது ஆகவே மோட்சத்தை அடைவதற்கான சரியான வழி எது என்று கேட்டால் அது ஞானம் மட்டும்தான் ஆகவே ஞானிகள் மட்டுமே பிறவா பெருநிலையை அடைகிறார்கள் மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இந்த சம்சார சாகரத்திலே உழல்கிறார்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார் அப்படி நிரூபித்து அந்த இதில் ஜெயித்தவர் தான் ஆதிசங்கரர் அவரிடம் சிஷியராக சேர்ந்தவர் தான் கர்மகாண்டியிலேயே மிகப்பெயர்ந்த கர்மகாண்டி இப்போ இன்னைக்கு நாம பண்ற கர்மம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்போ நீங்க கோயிலில் போய் பூஜை பண்றதுனாலையோ அல்லது நீங்க போய் ஒரு வேள்வி நடத்துறதுனாலையோ ஒரு பெரிய கர்மகாண்டின்னு சொல்லிக்க கூடாது ஏன்னா நாம் சொல்ற மந்திரங்கள் கூட தப்பு தப்பா இருக்கும் ஆனா ஜைமினி கொடுத்த அந்த வேதத்தினுடைய ஒரு வார்த்தை மாறாமல் அவ்வளவு ஒரு பாண்டித்யம் பெற்ற மிகப்பெரிய ஒரு புலவராக ஞானியாக அந்த கர்மகாண்டியாக வாழ்ந்த மந்தன மிஸ்ரர் அவருடைய வேத வார்த்தைகள்லாம் வாயிலிருந்து வந்துச்சுன்னா அவ்வளவு ஒரு ஃப்ளூயன்சி சின்ன தப்பு கூட வராது அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளூயன்சியான ஒரு சாமியார் ஒரு ஞானி அந்த காலத்தில் வாழ்ந்தார் அவர் தான் மந்தன மிஸ்ந்தார் அவர் கர்மகாண்டி அவரே வந்து ஞானத்துக்கு வந்துட்டார் அவரே என்ன சொல்லிட்டாரு தோத்துட்ட நான் ஒத்துக்கிறேன் இந்த வாதத்தில் நான் தோத்துட்டேங்கிறத ஒத்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு கர்மகாண்டியே வந்து கடைசியில தான் சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா ஆதிசங்கருடைய கோரிக்கை என்ன அப்படின்னா கர்மத்தை விட்டுவிட அப்படின்றாரு அது அவர் என்ன பண்றாரு தன்னுடைய சொத்து சுகம் தான் சம்பாதித்த எல்லாத்தையும் சிஷியர்களுக்கு கொடுத்துட்டு பெரும் சன்னியாசத்தை ஏத்துக்கிட்டு கட்டிய காவித்துணியோட கிளம்பிட்டார் சங்கரரோட அப்படி வந்தவர் தான் சங்கரர் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதுல சிறுங்கேரியில கர்நாடகாவில் சிருங்கேரியல சிருங்கேரி மடத்துடைய முதல் மடாதிபதி யாரு அப்படின்னு கேட்டா சுரேஸ்வராச்சாரியார் மந்தனமிஷ்ணர் தான் முதல் மடாதிபதி இப்போ இன்றைக்கு வந்து பாரத தீர்த்த சுவாமிகள் அவருடைய சிசியர் வந்துட்டார் இன்னைக்கு சுருங்கேரி மடத்துல மகன்கள் நிறைய வந்துட்டாங்க ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இந்த ஞானம்ங்கிறது வந்து தெளிவு ஒரு புரிதல் ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை ஒரு உயர்ந்த நிலை இந்த நிலைக்கு வருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியும் இந்த பிழைக்கு வராமல் வேற என்ன காரியங்கள் என்ன சாதனைகள் செய்து கொண்டிருந்தாலும் நம்ம இந்த பிறவியை கடக்க முடியாது அந்தலேயே சிக்கி சீரழிய வேண்டியது தவிர வந்த வேலையை முடிக்க முடியாது அதைத்தான் இங்க சொல்றாரு எப்படி மற்ற எல்லா பொருட்கள் இருந்தாலும் நெருப்பு இல்லாமல் சமையல் செய்ய முடியாதோ அப்படியே ஞானம் இல்லாத ஒருவனுக்கு முக்தி சித்திக்காது ஏனென்றால் மற்ற வழிகள் எல்லாவற்றையும் விட தன்னை பற்றிய ஞானம் ஒன்றே ஒன்றுதான் முக்தி அடைவதற்கான நேர் வழியாகும் இதுவே உயரிய மார்க்கம் என்பதாக இங்கு உபதேசிக்கப்படுகிறது அதுதான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய முக்கிய கருத்தாகவும் இங்கு நாம பார்க்கப்படுகிறது அப்ப இப்ப நம்ம இந்த ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அதுக்கு பேர் வந்து தமிழ்ல அறிவுன்னு சொல்றோம் இப்ப இந்த அறிவு வந்து எப்படி நம்ம வெளியிருந்து எடுத்துக்கிறதா நாலெட்ஜா அப்படின்னா அங்கதான் நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும் ஏன்னா இப்ப நம்ம வெளியிருந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் பயாலஜி படிக்கிறோம் அல்லது ஒரு பாட்டனி படிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து வெளியிருந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு தானே இது வந்து நாலெஜ் தான இந்த நாலேஜ் மாதிரி இந்த வேதாந்தத்தை வந்து நம்ம நாலேஜா எடுத்துக்கலாமா இதுதான் ஞானம்மா நீங்க சொல்ல வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல இங்க என்ன சொல்ல வராங்க ஞானிகள் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு புதுசா கத்து கொடுக்கறது இல்லை உங்களிடத்துல இருக்கிற அறியாமைகளை நீக்குவதுதான் இங்க ஞானிகளுடைய வேலை இங்க மகான்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னா எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் தவறு தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அஜானத்தை நீக்கி கொண்டு அந்த மூடத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவது மட்டும்தான் இங்கு ஞானம் அதை விட்டுவிட்டு இங்க ஒரு புதுசா உங்களுக்கு டீச் பண்றது கிடையாது இந்த விஷயத்தை நீங்க தெரிந்து கொண்டா நீங்க ஞானி ஆயிடுவீங்க கெமிஸ்ட்ரி மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க எப்படி இவர் வேதியில் வல்லுனரா மாறுறீங்களோ அது மாதிரி இங்க நீங்க இந்த வேதாந்த பாடத்தை படித்துட்டு நீங்க வேத பண்டிதனா மாறிடுவீங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரல சாஸ்திரம் அப்படி பேசவே கிடையாது இங்க யாருக்கும் வேதத்தை இந்த வேத சாஸ்திரத்தை உபதேசித்து அவர்களை ஞானியாக மாற்றுவது கிடையாது இங்க ஞானம் என்பது என்ன அப்படின்னா அஜானத்தை நீக்குவதனால் உண்டாகின்ற தெளிவு அதுதான் இங்க ஞானம் அந்த ஞானம் தான் இங்கு நம்ம அடைய வேண்டிய இலக்கு அதுதான் இங்க நம்ம புரிந்து வேண்டிய முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப இந்த வழியில தான் மகான்கள் எல்லாம் வந்தாங்க நிறைய விஷயங்களை மக்களுக்கு புரிய வைத்தார்கள் அப்ப இந்த கர்ம வழி வந்து சுத்தமா பயன்படாதான்னா பூஜை ஜபம் தியானம் எல்லாம் பயன்படும் எதுக்குன்னா உடலாலும் மனதாலும் வாக்காலும் செய்யப்படுகின்ற கர்மம் அவ்வளவுதான் ஆனா அந்த கர்மத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மனதிற்கு ஒரு தூய்மை கிடைக்கும் மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதாவது மேற்கொண்டு இந்த புதிய பாடங்களை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்ல வரும்போது அதை புரிந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கிடைக்கும் அவ்வளவுதான் அதாவது மனத்தெளிவு இல்லாதவனிடத்திலும் மனதிலே பொறுமை இல்லாதவனிடத்திலும் சகிப்பு தன்மை இல்லாதவனிடத்திலும் பாடங்களை சொன்னா எப்படி புரிந்து கொள்வான் மன அமைதியும் இல்லை மனதுல வந்து சகிப்பு தன்மை இல்ல மனதுல வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை அப்படின்னு நான் என்ன பண்ணுவான் பண்ணுவான் இவ யார் நமக்கு சொல்றது இது என்ன பெரிய கருத்தா ஆதிசங்கர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு எடுத்த வார்த்தையில என்ன சொல்லிடுவான் அதை கழித்து விட்டு போயிட்டே இருப்பான் அப்ப இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஞான பாதையில கொடுக்க முடியாது ஏன்னா இவர்களுக்கு இந்த ஞானம் உள்ள போகாது ஆகவே அவர்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்க வேண்டும் ஒரு பக்குவிகளாக அவரை மாற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட கர்ம வழிகளை நாம் பிடித்து கொள்ள கூடாது இங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா அந்த கர்ம வழியை பிடித்துக் கொண்டு அணம் இருக்க கூடாது இதுதான் சரி நான் இதைதான் செய்வேன் பூஜை விட மாட்டேன் அது வந்து தப்பா போயிடும் அது தவறு அப்படின்லாம் மனதில் போட்டு கற்பனை பண்ணிக்க கூடாது அப்ப அதனால இந்த பாதை வந்து நம்மை பக்குவப்படுத்துவதற்காக மனத்தெளிவு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனால் உண்டான அந்த தூய்மையிலே நாம் இந்த மாதிரி விஷயங்களை உள்ள கேட்கும் போது மனம் இன்னும் தன்னுடைய அறியாமைகளை எல்லாம் நீக்கி அந்த தெளிந்த அறிவாக தன்னை உயர்த்தி அந்த உயர்பரிமான நிலை தான் இங்கு வந்து உபதேசமாக கொடுக்கப்படுகிறது அதுதான் மகான்கள் நமக்கு இந்த மாதிரி நூல்கள் மூலமாக விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் வேதமும் செய்கிறது வேதத்திலிருந்து எடுத்த அந்த பகுதிகளை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பிரஸ்தான திரயம் என்று பகவத்கீதை உபதேசிக்குது பிரம்மசூத்திரம் உபதேசிக்குது உபனிஷதங்கள் எல்லாம் உபதேசிக்குது அப்ப இவைகள் எல்லாம் மீறி திருப்பி வந்த மகான்கள் என்ன பண்றாங்க சரி அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியல டஃபா இருக்குன்னு சொல்றாங்க அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி போதில்லங்கிறாங்க அந்த அளவுக்கு மனப்பக்குவம் இல்லைங்கிறாங்க சரி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்கலாம் என்று சில மகான்கள் கருணையினால அவர்கள் உண்டாக்கிய இந்த மாதிரி பிரகரண கிரந்தங்கள்லதான் நம்ம இப்ப தத்துவ போதம் ஆத்ம போதம் நூல்களை எல்லாம் பார்க்கும் போது நமக்கு இன்னும் எளிமைப்படுத்தி புரிய வைக்கிறார்கள் அப்ப இங்கு ஞானம் ஒன்று மட்டும்தான் நம்முடைய அறியாமைகளை எல்லாம் நீக்கி அந்த தூய அறிவாகவே நான் இருக்கின்றேன் என்ற உயரிய நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் என்பது நாம் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தின் வாயிலாக அறிய முடிகிறது அதற்கு உதாரணம்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த மாதிரி நாம் இந்த பாதையில பயணிக்கும் போது இப்ப எதை தேடுறோம் இந்த ஞானங்கிற விஷயத்துக்குள்ள வந்த பிறகு நம்ம வருவதற்கு முன்னாடியும் சரி வந்த பிறகும் சரி நம்ம எதை தேடுறோம் நமக்கு வேறாக எதையோ ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறோம் அது இறைவன் என்பதாக நம்ம பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் அது எங்கேயோ வேலையிருக்குதுன்னு சொல்லி தேடுறோம் அதுதானே இப்ப கர்மகாண்டிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்மகாண்டிகள் என்ன செய்யறாங்க பூஜை பண்ணுவது யாருக்கு தனக்கு வேறாக உள்ள இறைவனுக்கு இவன் தாசன் தொண்டன் இறைவன் வந்து தலைவன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்க பூஜைகள் புனஸ்காரங்கள் ஜவாதபங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன ஆனால் இங்கு என்ன சொல்லுது இந்த சாஸ்திரம் நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் தத்துவ நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருளாகத்தான் நீயே இருக்கின்றாய் ஆகவே அதை நீ உணர்ந்து கொள்வதற்கான வழி என்ன என்றால் அது உனக்கு புரிதல் வரும்போது தான் நடக்கும் அது மனம் வந்து அதற்குண்டான தூய்மையையும் உயர் பரிமாண நிலையையும் சந்திக்கும் போது தான் அது நடக்கும் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணாலும் அது உனக்கு புரியாது புரிய வைக்க முடியாதுங்கிறது தான் இங்க முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுது அப்ப இப்ப நாம் தேடும் பொருள் எதுவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் நானே இருக்கின்றேன் அப்படிங்கிறத நம்ம எப்ப புரிந்து முடியும்னா அதற்கு மன தூய்மை உண்டானால் தான் புரிந்து முடியும் அதற்கு மன தூய்மைக்கு என்ன வழின்னா நல்ல எண்ணங்களும் செய்கின்ற செயல்களில் ஒரு நல்ல நெறிமுறையும் நம்ம கடைபிடிக்கணும் அதுதான் வேதம் சொல்லி கொடுத்தது இல்லையா தர்மம் புருஷார்த்தம்ங்கிற முறையில தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுது சாஸ்திரம் அதை தமிழ்ல நம்ம அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்றோம் அப்போ இங்க முதல் படிநிலை என்ன ஒரு அறவழியிலே வாழணும் அறவழியிலே வாழும்போது தான் தூய்மை உண்டாகும் அந்த அறவழியிலே வாழ்ந்து அதன் வழியிலே அவன் சம்பாதித்து அதனால் அடைந்த இன்பத்தின் வாயிலாக அவன் தன்னை புரிந்துகொண்டு கொண்டு உலக விவகாரங்களுக்குள்ளே என்ன கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து ஒரு பக்குவையாக மாறி எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது நான் எதனால எப்படி என்ன பண்ணாலும் என்னால விடுதலையாக முடிய மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் விசாரம் பண்ணி வாழ்க்கையில விழுகின்ற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொருத்தனைக்கும் தன்னை தெரிந்து ஒரு இதாக புரிந்து நம்மளை தூக்கிட்டு வருது மேல அதைத்தான் மகான்கள் வந்து என்ன சொல்றாங்க ஒரு பக்குவப்படுத்துவதற்காக நெறிப்படுத்துவதற்காக நமக்கு அடி விழுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம ஞானமா கொண்டு வர்றதுக்காக ஞான பாதையில கொண்டு வருவதற்காகத்தான் இதெல்லாம் தேவைப்படுது அப்ப அதனாலதான் ஜோதிட சாஸ்திரத்துல கூட என்ன சொல்லுவோம் இந்த ராகு கேதுன்ற நிழல் கிரகங்களை வச்சு கேது பகவான் ஞானத்தை கொடுக்கிறாரு சொல்றேன் இல்லையா அப்ப ஞானகாரகனாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்குறாங்க கேதுவோ ராகுவோ நம்மளை பிடிச்சிருச்சுன்னா நம்ம படாத கஷ்டம் படுறோம் அப்படின்னுட்டு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றாங்க இல்லையா எதற்காக அந்த கஷ்டம் அப்படின்னா புரிதல் வரணும் மனசுக்கு அடி விழுணும் அப்பதான் ஞானம் வரும் அப்பதான் அடி விழுந்தா தான் ஓ நான் இந்த மாதிரி புரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுக்கு உண்டான உயிர் பரிமாணம் ஒண்ணு இருக்கு அதுக்கு நான் போகணும் அப்படின்னு நம்மளை தூக்கிட்டு வரும் அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு சிதமும் உண்டாக்குவதுதான் இயற்கையினுடைய நீதியாக இருக்குது அதுதான் இந்த கிரகங்கள் செய்யுதுங்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது அது அந்த நம்பிக்கையோட அடிப்படையில அதை நம்புறவர்களுக்கு அது நடக்குது ஆனா உண்மை என்னன்னா இங்க நம்மை நாம் அறிந்து கொள்ளும் போது இங்கு எல்லாவற்றையும் கடந்து விடுகிறோம் அவ்வளவுதான் இது எல்லா புறத்திலிருந்து ஏற்றி வைக்க கொண்ட புற அறிவாக மட்டும்தான் இது நிற்குமே தவிர இங்க வந்து இந்த பாதைக்குள்ள நம்ம வரும்போது இங்கு வெளியிருந்த எந்த அறிவும் நமக்கு தேவையற்ற நிலை மாறி நாமே அதுவாகத்தான் இருக்கிறோம் நான் இருக்கிறேன் என்ற நம்முடைய உண்மை தன்மையை நம்ம உணர்ந்து கொள்ளும் அந்த மனித மனமானது என்ன பண்ணுதுன்னா புறநாட்டத்தை விட்டு விடுகின்றது அகத்திலே ஒன்றாக இணைந்து விடுகிறது அதுதான் இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ இங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சாஸ்திர விஷயங்களை முதல்ல கேட்கணும் சிரவணம் கேட்ட விஷயங்களிலே ஒரு தெளிவு பெற வேண்டும் அது மனநம் அப்படி கேட்டு தெளிவடைந்த விஷயங்களையும் நிலைத்து நிற்க வேண்டும் அது நிதித்தியாசனம் என்று அந்த சாஸ்திர வழிமுறைகளையும் நமக்கு அந்த பாடங்கள்லயே பார்த்தோம் தத்துவபத்திலேயே பார்த்துட்டோம் அப்ப இப்படி நம்ம இந்த பாதையில பயணம் பண்ணி அப்படியே முறையாக வரும்போது தான் நமக்கு இந்த ஞானத்துக்கு வேறாக இங்க கர்மம் வந்து அவசியம் இல்லை என்ற தெளிவும் ஒரு புரிதலும் நம்ம இடத்துல உண்டாகும் அப்ப இந்த கர்ம காண்டத்துல கர்மாக்களை பத்தி பேசும்போது மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா நிறைய கர்மங்களை பத்தி சொல்றாங்க இப்ப அந்த கர்ம வழிகள்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன உண்மையிலேயே முக்தி அதாவது விடுதலை தான் இப்ப நம்ம அடைய வேண்டியது அதாவது நமக்கு அந்த முக்தி அந்த விடுதலை அப்படிங்கிற பாதைக்கு செல்வதற்கான ஒரு உரிய மனோநிலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அறிவு தான் அந்த விவேகம் தான் இங்க அதுக்கு பாதை அது வந்து எப்படி அந்த விவேகம் எதனால உண்டாகும்னா அது கர்மத்தினால் ஆவது கிடையாது அது இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களை படிப்பதனால மனம் தெளிவடைகின்றனால உருவாகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறதுனால அந்த விடுதலை என்பது கர்மத்தினால் கிடைக்காது அது ஞானத்தினால் தான் கிடைக்கும் அப்ப கர்மத்தில் ஈடுபடுவதால் அதனுடைய நேரடி விளைவு ஆன்மாவை பற்றி புரிந்து முடியுமா தெளிவடைய முடியுமா என்றால் அது சாத்தியம் இல்லை என்று இங்கு சுட்டி காட்டுகிறார் இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே இப்ப சாஸ்திரங்கள் சொல்றபடி கர்மங்கள் அதன் விளைவுகள் அதன் முறைகளை வந்து நான்கு வகையில பிரிக்கிறாங்க கர்மகாண்டத்துல அது எப்படி அது வந்து கர்மகாண்டத்தை வந்து எப்படி ஞான காண்டத்தோட ஒப்பிடுகிறார்கள் மகான்கள் அப்படின்னா இப்போ ஒரு கர்மத்தை செய்வதால் அதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அது உண்டாவதும் அது கிடைப்பதும் நாம் அனுபவமாக்குகின்றோம் அது வந்து ஆப்பிய கர்மம் அப்படின்னு பேரு சாஸ்திரத்துல வந்து ஆப்பிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னா இப்ப ஒரு பலசலக்கு கடையில ஒரு மளிகைக் கடைக்கு போறோம் அங்கு போய் ஒரு அரிசி வாங்குவதும் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்று அங்கு கல்வி கற்றுக்கொள்வதும் இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ஒரு கர்மத்தினால் அடையப்படக்கூடிய விஷயம் ஆப்பிய கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நான் ஒரு செயல் செய்து அதை அடைகிறேன் எப்படிப்பட்ட செயல் செய்கிறேன் ஒரு கடை போறேன் மளிகை கடையில போய் ஒரு அரிசி ஒரு கிலோ கொடுங்க வாங்குறேன் அது ஒரு செயல் விளைவாக எனக்கு அந்த பொருள் அடையப்படுகிறது அப்ப அந்த செயலினாலே அதை நான் பெறுவது அது ஆப்பிய கர்மம் அந்த வகையில ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறேன் பாடங்களை படிக்கிறேன் அது எனக்கு ஒரு நாலெஜ்ஜாக உள்ள ஏற்றப்படுகிறது அதன் வழியாக நான் ஒரு ஞானத்தை அடைகிறேன் அது ஆப்பிய கர்மம் ஆனா இந்த ஆப்பிய கர்மம் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இடத்துல அது இல்லை இப்ப நீங்க ஆன்மா இந்த இடத்துல இருக்குது இந்த மளிகை கடைக்கு போனீங்கன்னா அது எத்தனை கிலோ கிடைக்கும் அப்படின்னு ஆத்மா ஒரு ரேட் போட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது சரி இல்ல இந்த பள்ளிக்கூடத்துக்கு போங்க இதுதான் வந்து ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அதனால நீங்க நேரம் அங்க கிளம்பி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்க ஆத்ம ஞானத்தை படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலமா அதுவும் முடியாது ஏன்னா இங்க நல்லா புரிந்து இந்த கர்ம விஷயங்கள்ல தெளிவை கொடுக்கிறார்கள் ஞானிகள் ஆப்ய கர்மம் என்பது புறத்திலிருந்து நம்ம அடையப்படக்கூடியது ஆனால் ஆத்மா அப்படி ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அதை தேடி சென்று அடைய முடியாது அது கர்மம் செய்வதனால் வருவது கிடையாது காரணம் என்னன்னா அதுவாகத்தான் நானே இருக்கின்றேன் அது வெளியிருந்து அடையக்கூடிய பொருள் அல்ல நான் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனோ அந்த அடையும் பொருளாக நானே இருக்கின்றேன் என்னும் போது நான் போய் கடையில மளிய சாமான வாங்குற மாதிரி ஆத்மாவை வாங்கிட்டு வர முடியாது அல்லது நான் பள்ளிக்கூடத்துல போய் பாடங்களை படிப்பது போல கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ படிப்பது போல ஆத்ம ஞானத்தைய வாங்கி கொண்டு வர முடியாது அது முழுக்க முழுக்க நானாகவே இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னுடைய சுயம் அது என்பதை சுட்டி காட்டுவதற்காக ஆப்பிய கர்மத்தோடு ஒப்பிட்டு இங்கு பேசப்படுகிறது அடுத்தது சொல்றாரு கர்மம் செய்வதனாலே அதன் பலன்கள் இப்போது இல்லாவிட்டாலும் இன்னொரு காலத்திலே கிடைக்கும் என்பது உத்பாத்திய கர்மம் என்று இரண்டாவது கர்மத்தை பற்றி பேசுறாரு உத் கர்மம் அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு வேலைக்கு போறேன் அந்த வேலைக்கு எனக்கு தினசரி கூலி கொடுக்குறாங்க ஆனா அந்த கூலி என்ன பண்றாருன்னா அப்பயே கொடுக்கறதில்லை மாச சம்பளமா நீங்க வந்து ஒரு மாசம் கழிச்சுதான் வாங்கிக்கணும் இன்னைக்கு நீங்க வேலைக்கு வரணும் தினசரி வரணும் முப்பது நாள் வேலை செய்யுங்க ஒன்னாம் தேதி உங்களுக்கு சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க நாம என்ன பண்றோம் தினசரி வேலைக்கு போறோம் தினம் சரி நம்ம காரியங்களை செய்யறோம் அந்த வேலைக்கான ஊதியம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் இப்பொழுது கிடைக்காது ஒரு மாதம் கழித்து எனக்கு கிடைக்கும் அப்ப ஒரு மாதம் கழித்து எனக்கு கிடைக்கிறதுக்கு பேர் என்ன உத்பாத்திய கர்மம் அதாவது உடனே எனக்கு அந்த கர்ம பலர் கிடைக்காது சிறிது காலம் கடித்து வேறொரு காலத்திலயே அது கிடைக்கும் ஆத்மா என்பது இப்போது இல்லாதது அது வேறொரு சமயத்தில் கிடைக்கும் என்பதும் கிடையாது ஏனென்றால் ஆத்மா எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் இருந்து கொண்டே இருக்கிறது இதுதான் வித்தியாசம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கு விளக்கம் என்னன்னா நீங்க எதையோ அடைவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற காரியங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அந்த ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காரியங்களின் பெயர்களை கூட உங்களுக்கு தெரியாது என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நானு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் ஆனா அதனால் என்ன அடைந்தேன் அப்படின்னா ஒன்றும் தெரியாது ஆனால் இதற்கு தான் மகான்கள் இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க கர்மாவை வந்து பிரித்து நான்கு விதமாக பிரித்து ஆபிய கர்மம் உத் கர்மம் என்று சொல்கிறார்கள் உத்பாத்திய கர்மத்துல என்னன்னா ஆத்மா எப்பொழுதும் இருக்கின்றது அது இன்னொரு சமயத்துல போய் பெறுவதல்ல இன்றைக்கு விட்டு நாளைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்வதல்ல அது எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே அது சாஸ்வதமானது சத்தியமானது அதுதான் நாம் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வருகிறார்கள் அடுத்தது மூன்றாவது வகையான கர்மம் ஒரு வடிவத்தில் இல்லாவிட்டாலும் உருமாற்றி வேறொரு வடிவத்தில் காணலாம் அதுக்கு வந்து விகாரிய கர்மம் எனப்படுகிறது அது எப்படி அதுக்கு உதாரணம் அப்படின்னா இப்ப பாலை தயிராக மாற்றி காட்டுவது போல விகாரிய கர்மம்னா ஒரு காரியத்தை வேறொரு காரியமாக மாற்றி காட்டுவது இப்போ ஒரு பால் இருக்கு வச்ச உடனே தயிரா மாறிடுது அது ஒரு செயல் நாளை நடக்குது எப்படி செயல் நாள் நடக்குது வெறும் பாலா இருந்ததை நாமளா வந்து கொஞ்சம் தயிரை ஊத்தி புற அது தயிரா மாறுது இல்லைன்னா அப்படியே வச்சிருந்தமுனால அது என்ன ஆகும் கிருமிகள் தாக்கத்தினால கெட்டு போய் தயிராக மாறப் போகிறது அப்ப எப்படியோ மொத்தத்துல அது வந்து உருமாற்றம் அடைகிறது அது ஒரு செயல்நிலை அது ஒரு செயல் விளைவு அதற்கு வந்து விகாரிய கர்மம் என்று அர்த்தம் ஆனா ஆத்மாவை அப்படி மாற்றுவதற்கு முன்பு அது வேறொரு உருவத்தில் இருந்தது பின்பு இப்படி ஒரு உருவத்தை அடைந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது அதற்கு உருவமும் கிடையாது ஆகவே அது உருமாற்றம் அடைந்து விட்டது நிலை அடைந்து விட்டது அப்படி இருந்ததை நான் இப்படி மாற்றிவிட்டேன் கெட்ட ஆத்மாவா இருந்தது நல்ல ஆத்மாவா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப ஆத்மா என்கிற ஒரு விஷயத்திலே இங்கு மாறுபாடே உண்டாகாத நிலை என்பதனாலே அதுவும் இங்கு சாத்தியமாகாது என்பதை விகாரிய கர்மம் என்பதன் மூலமாக நமக்கு இங்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள் மகான்கள் அப்புறம் நாலாவதாக ஒரு பொருளின் மேல் உள்ள அசுத்தத்தை நீக்கினால் அந்த பொருளை நாம் நன்கு காண முடியும் அதற்கு சம்ஸ்காரிய கர்மம் என்று கூறப்படுகிறது அப்ப சம்ஸ்காரிய கர்மம்னா என்ன அப்படின்னா இதுக்கு உதாரணம் வந்து ஒரு செப்பு பாத்திரம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது நம்மளுடைய மனசை எடுத்துக்கலாம் இப்போ செப்பு பாத்திரம் என்ன ஆயிடுதுன்னா நீங்க அப்படியே அட்டாளத்தில் போட்டு வச்சுட்டீங்க ரொம்ப நாளாக கிடைக்குது அந்த பாத்திரம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கறி பிடிச்சி ஒரு மாதிரி கருப்பா கலர் மாதிரி அது என்னன்னே தெரியாத மாதிரி கிடைக்கும் என்னடா இவ்வளவு கண்டாவியா இருக்கேன்னு எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அதை புளியும் போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா சுத்தப்படுத்தி வச்சிங்கன்னா அப்படியே பல பல பலன் உண்மை தன்மை பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அதுதான் அந்த பாத்திரத்துடைய ரியாலிட்டி ஆனா அந்த பாத்திரத்தினுடைய உண்மை தன்மையை தெரியாமல் அதை வந்து ஒரு அசுத்தம் மறைத்து கொண்டிருந்தது அந்த செப்பு பாத்திரத்தை ஒரு அசுத்தம் மறைத்து கொண்டிருந்தது அது மாதிரி இங்க ஆத்மாவை ஏதேனும் ஒரு அசுத்தம் மறைத்துக் கொண்டிருக்கிறதா அப்படின்னா அப்படியும் கிடையாது ஆத்மாவை எதுவும் மறைக்க முடியாது அதன் மீது எந்த கலங்கமும் ஏறி உக்கார முடியாது ஏற்றுவிக்க முடியாது அப்ப நம்ம ஏற்றி வைக்கிறதாக பாக்குறனே அப்படின்னா அது மனசுதான் இங்க மனம் என்ன பண்ணுதுன்னா ஏகப்பட்ட குப்பைகளை ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த அஜானத்தினால அந்த அறியாமையினாலே களங்கம் அடைந்திருக்கிறது ஒரு செப்பு பாத்திரம் எப்படி அப்படியே கருப்படைஞ்சு அதை பார்ப்பதற்கே சகிக்க முடியாத தன்மையிலே காட்சி அளிக்கிறதோ இங்க மனமானது என்ன பண்ணுது புறத்திலிருந்து ஏகப்பட்ட அசுத்தங்களை உள்ளே வாங்கிக் கொள்கிறது தேவையற்ற விவகாரங்களை எல்லாம் உள்ளே ஏற்றி வைத்துக் கொள்கிறது அதுல சிக்கிக் கொள்கிறது அதற்காக சண்டை போட்டுக்கொள்கிறது சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த மாதிரி மனநிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு எப்படி ஆத்ம ஞானம் பிரகாசிக்கும் ஆத்ம ஞானம் பிரகாசிக்காது காரணம் என்ன அது அசுத்த மனம் அப்போ இந்த அசுத்தமான மனதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு பாதையாக கர்ம காண்டம் இருந்தாலும் அந்த கர்மகாண்டமே வந்து அவனை மோட்சத்தை நோக்கி சென்று விடுமா கொண்டு சென்று விடுமா அப்படின்னா அது நடக்கவே நடக்காது என்று மகான்கள் சுட்டிக்காட்டி விட்டார்கள் அதுதான் இந்த வரலாறு யாருடைய வரலாறு மந்தனமிஸ்டர்ன்ற சுரேஸ்வராச்சாரியாருடைய வரலாறு ஏனா அவர் மிகப்பெரிய ஒரு கர்மகாண்டியாக இருந்து ஆதிசங்கருடைய சிஷியனாக மாறி சுரேஸ்வராச்சாரியா இருக்கிற பெயர் பெற்றது நமக்கு வரலாற்று உண்மை அவருடைய ஆசிரமம் இங்க முதன் முதலில் நிரூபிக்கப்பட்ட சுருங்கேரி மடம் அப்போ இதுல நம்ம என்ன தெரிந்து மனதை தூய்மைப்படுத்துவதற்கான மார்க்கங்களாக கர்மகாண்டம் இருந்தாலும் அதுவே சாஸ்வதம் சத்தியம் என்பதாக வாழ்ந்து விட்டு மறைந்து போவதல்ல மனித வாழ்க்கை ஏன்னா மனிதர்கள் என்ன பண்றாங்க கடைசி வரைக்கும் கர்மா விடுறது எதையாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே பூஜை பண்ணிக்கிட்டே தியானம் பண்ணிட்டே ஜபம் பண்ணிக்கிட்டே வாழ்த்த ஓட்டிடலாம் ஹரே ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருந்தால் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படியே உடனே வைகுண்டத்துக்கு போயிடலாம் அப்படியே மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு மன மயக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மன மயக்கத்தில் இருக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக தன்னை அறிந்து கொள்ள முடியாமல் மரணிப்பதனாலே அவர்கள் மீண்டும் பிறக்கிறார்கள் அதுதான் இங்க விஷயம் இங்க வந்து தூய்மையான மனதை பெற்றுவிட்டு அதனால நான் வைகுண்டத்துக்கு போயிட்டேன் அதனால நான் மோச்சத்துக்கு போயிட்டேன்லாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா இங்க மனத்துய்மையினுடைய நோக்கம் என்ன மன தூய்மையினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த மன தூய்மையினுடைய நோக்கமே ஆன்ம ஞானத்தை அடைவது தான் அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் கர்மகாண்டம் ஆனா அந்த கர்மகாண்டத்திலேயே சிக்கிக்கொண்டு கர்மகாண்டியாகவே வாழ்ந்து கர்மகாண்டியாகவே இறப்பதற்கல்ல கர்மகாண்டம் ஆனால் நிறைய பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வயிற்று பிழப்புக்காக செய்கிறார்கள் அதுதான் விஷயம் இங்க இதே வேத சாஸ்திரத்தை படித்துக்கொண்டு கர்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எதற்காக செய்கிறார்கள் என்று கூப்பிட்டு கேட்டீங்கன்னா வயிற்று பிழப்புக்காக செய்கிறேன் தான் சொல்லுவாங்களே தவிர அந்த கர்மத்தினால் அவர்கள் என்ன சாதித்து விட்டார்கள் கேட்டு பாருங்க ஒன்றும் சாதிக்க மாட்டாங்க அப்ப இதை நம்ம நன்றாக உள்ள புரிந்து நாம் எதற்காக அதை செய்கிறோம் என்ன நோக்கத்திற்காக அந்த பூஜையை செய்கிறேன் எந்த நோக்கத்திற்காக அந்த யாகத்தை செய்கிறேன் அதனால் நான் அடையும் பலன் என்ன அதை நம்ம விசாரம் செய்து பார்த்து அதை விவேகத்தினாலே நம்ம புரிந்து கொண்டு நம்ம எப்பொழுது வெற்றி நடை போடுகிறோமோ அப்பொழுதுதான் நம்ம வந்த வேலையை முடித்து விட்டு பெருநிலையை அடைய முடியுமே தவிர மற்றபடி நாம வந்து ஒரு விஷயத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு மனம் போன போக்கிலே போய்கொண்டு அதுதான் சரி என்பதாக சாதித்து கொண்டு நிறைய விஷயங்களிலே நாம ஈடுபட்டு கொண்டிருந்தா வந்த வேலையை முடிக்க முடியாமல் வீணாக மரணத்தை அடைவதை தவிர வேறு வழி கிடையாது அப்படியே மரணத்தை அடைந்த பிறகும் நம்ம மீண்டும் என்ன பண்ண போறோம் பிறக்கத்தான் போகிறோம் பிறப்பு வந்து நிச்சயமாக மீண்டும் நம்ம பல சங்கடங்களுக்கும் மற்ற பிரச்சனைகளிலும் உட்படுத்தத்தான் போகிறது அதிலிருந்து நம்ம விடுபட முடியாமல் தான் இன்று வரைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அதுல எத்தனையோ பிறவிகள் வேற எடுத்து வந்துவிட்டு போய் கொண்டிருக்கிறோம் அப்ப இதுல இருந்து இங்க விஷயம் அப்ப ஆத்மாவை மறைக்கும் உபாதிகளை நீக்குவதற்காக மட்டும் தான் இந்த வெளியே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கரும முயற்சிகள் பயன்படும் ஏன்னா அது அஜானத்தை போக்கிமை அந்த ஆன்மாவை அறிவைப்பதற்கான மன தூய்மைக்கான ஒரு பயிற்சி ஒரு சாதனை என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது அடைய முடியாது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வரா மீண்டும் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் போதோ அந்நாதனோப்பியோ ஹி சாக்சான் மோக்ஷிக்க சாதனம் பாகசிய வக்னி வக்ஞானம் வினா மோக்ஷோன சித்திய அப்போ இந்த சமையல் செய்வதற்காக நெருப்பு இல்லாவிட்டால் எப்படி நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சமைக்க முடியாதோ எந்த ஒரு பாகத்தையும் செய்ய முடியாதோ அது போல ஆன்ம ஞானம் கிடைக்காவிட்டால் அவனுக்கு மற்ற எந்த சாதனைகளாலும் பலன் இல்லை எந்த சாதனை செய்வதனாலும் பிரயோஜனம் இல்லை மற்ற அந்நிய சாதனத்தினாலே அவன் சாதிக்கப் போவது கிடையாது என்பதுதான் இங்க ஆதிசங்கரன் தன்னுடைய இரண்டாவது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகின்றார் அப்போ இந்த விசைய நம்ம எப்படி புரிந்துக்கணும்னா கர்மம் என்பது மன தூய்மைக்கான ஒரு பாதை அவ்வளவுதான் ஆனால் அதுவே சத்தியம் அதுவே சாஸ்வதம் என்பதாக கடைசி வரைக்கும் இருந்துடக்கூடாது அதுல ஏற்படக்கூடிய தெளிவும் தூய்மையின் மூலமாக ஞானத்தை அடைந்து விட வேண்டும் அதுதான் இங்க சொல்ல வர்ற விஷயம் அடுத்தது மூன்றாவது ஸ்லோகம் அவிரோதி தயா கர்ம நான் வித்யாம் வினிவர்த்தவேன் வித்யா வித்யாம் நிகந்தேவ தேஜஸ் திமிர சங்கவத் மூன்றாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா கர்மங்கள் நம்ம செய்கின்ற செயல்கள் இந்த வித்தை இருக்கு அந்த வித்தைக்கு வந்து என்ன சொல்றோம் கல்வி ஞானம் அப்படின்னு சொல்றோம் ஆனா அது வந்து எதற்கு விரோதி கிடையாதுன்னா இப்ப இந்த அறியாமையை நீக்குகின்ற அந்த ஞானத்துக்கு விரோதி கிடையாது ஏன் அப்படி விரோதி கிடையாதுன்னா அதுதான் மன தூய்மைக்கான ஒரு விஷயமாக வைத்துக்கொண்டு பார்க்கிறோம் அதனால அதை நம்ம ஒட்டுமொத்தமா அதை வந்து நானு வேண்டாம் அது ஆகவே ஆகாதுன்னு ஒதுக்குங்கன்னு சொல்லல ஏன் அப்படி ஒரு வார்த்தை இங்க சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னா இப்ப கர்மமும் ஞானமும் இரண்டு கண்கள் போல ஆனால் ஒரு கண்ணு போதும் இன்னொரு கண்ணு வேண்டாம் சொல்றவன எப்படி நம்ம சொல்ல போறோம் மூடன் முட்டாலுதான் சொல்ல போறோம் எனக்கு ஒரு கண்ணு மட்டும் போதுங்க ரெண்டு கண்ணு இருந்து என்ன பண்ண போறேன் ஒரு கண்ணுல பார்த்தாலே எல்லாம் தெரியுது கிளியரா அதனால நான் இந்த கண்ணை மட்டும் வச்சுக்கிறேன் அந்த கண்ணு வேண்டாம்னு சொல்லுவானா ஒருத்தன் சொல்ல மாட்டான் ரெண்டு கண்ணு இருந்தா தான் நல்லா இருக்கும்ங்கிறதுனால ரெண்டு கண்ணுமே பயன்பாட்டுல வச்சுக்கிறோம் ஆனா ஒரு கண்ணு மட்டும் போதும்னு சொன்னா அது மூடத்தனம் முட்டாள்தனம் என்பது மாதிரி இங்க என்ன பண்றாங்க நிறைய பேரு கர்ம காண்டத்துக்குள்ளேயே நான் வரமாட்டேன் நேரடியா ஞானி ஆயிடுவேன் அப்படின்ட்டு வந்து இங்க உக்காந்துக்கிறவங்களும் நிறைய பேரை பாக்குறோம் அதே மாதிரி இந்த ஞான காண்டத்துக்குள்ளேயே நான் வரமாட்டேன் நான் கர்மம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் சாகர வரைக்கும் நான் ஹரே ராம ஹரே சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு இந்த ஞானம் எல்லாம் தேவையே கிடையாது இதெல்லாம் வேதாந்திகளுடைய வெட்டி நான் வந்து இப்போ பகவான தினசரி பூஜை பண்ணிக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாலே எனக்கு வந்து மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வாழ்றான் பார்த்தீங்களா அவனும் மூடன்தான் இவனும் மூடன்தான் அதைத்தான் இங்க சொல்ல வருது சாஸ்திரம் இந்த இடத்துல இந்த பகுதியில் என்ன சொல்ல வர்றான்னா கர்மங்கள் வந்து இதற்கு விரோதி கிடையாதுங்கிறாரு மூன்றாவது ஸ்லோகத்தில் சொல்றேன் அதாவது அஜ்ஞானம் போக வேண்டும் என்று செய்யப்படுகின்ற கர்மங்கள் எல்லாம் அஜானத்திற்கு எதிராக செயல்படாததால் அவைகள் அஜ்ஞானத்தை நீக்குவதில்லை ஞானம் ஒன்று மட்டுமே அஜ்ஞானத்திற்கு எதிராக செயல்படக்கூடியதனாலே அது ஒன்றே ஞானம் எனக்கு இல்லை என்ற அறியாமையை போக்கும் அதாவது காருகளை நீக்குவதற்கு எப்படி ஒளி தேவைப்படுகிறதோ அப்படியே அஜானத்தை நீக்குவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது என்று சொல்றார் இங்க வந்து என்ன சொல்றார்னா வித்யா வித்யாம் மிகந்தேவ தேஜஸ்திரம சங்கவதகா அதாவது அவி விரோதயா ஒரு வார்த்தையை சொல்றார் அவி விரோதயா கர்மா கிடையாது என்பதால் கர்மங்கள் கர்மங்கள்லாம் என்னெல்லாம் அவித்யை அதாவது வித்யைக்கு எதிரான ஒரு வார்த்தையை தான் இங்க கர்மத்தை அவித்தியை அப்படின்னு சொல்றாரு அதாவது வித்யா அவித்யா அப்படின்னு ரெண்டு வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருக்கு வித்யா என்றால் ஞானம் அவித்யா என்றால் அந்த ஞானத்திற்கு எதிரானது அஜ்ஞானம் அறியாமை அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த அஜானமாகிய இந்த கர்ம காரியங்கள் அவித்தியகள்லாம் எதற்கு விரோதம் கிடையாது ஞானத்திற்கு விரோதம் கிடையாது ஆனா அதே சமயம் அந்த அஜானத்தை நீக்குவதற்கான சாதனைன்னு எடுத்துக்கிட்டா அது ஞானத்தை தவிர வேறொன்றும் கிடையாது அது ஞானம் மட்டுமே அந்த அஜானத்தை நீக்குவது அப்ப எப்படி ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல வந்து ஒரு ஒளி வந்து அந்த இடத்துல இருள் இல்லாமல் போய் அந்த இடத்துல வெளிச்சம் வந்து விடுகிறதோ அறியாமை இருக்கின்ற இடத்துல அறிவு ஒளி வந்து விட்டால் அங்கு இருள் நீங்கி அதுதான் இங்க விஷயம் அப்ப அந்த அறியாமை இருளை நீக்குவதற்கான அறிவு ஒளி ஞானமாகத்தான் இருக்க முடியுமே தவிர கர்மமாக இருக்க முடியாது ஆனால் அந்த கர்மத்தை விரோதியாக பார்க்க வேண்டியதில்லை ஆனால் அந்த கர்மம் நம் மனத்தின்மைக்கான ஒரு சாதனையாக இருக்கிறது ஆனால் அதுவே சாஸ்வதம் என்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை இங்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இங்க ஞானிகள் நமக்கு மேலும் மேலும் இந்த விஷயத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள் அப்போ ஒரு இருளை போக்குவதற்கு ஒளி எப்படி அவசியமாக இருக்கிறதோ அப்படி நம்முடைய மன இருளிலே இருக்கின்ற அறியாமையை போக்குவதற்கு இந்த ஆன்ம அறிவு அவசியமாக இருக்கிறது அதைத்தான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த கர்ம காரியங்களை பற்றி எவ்வளவுதான் விழாவாரியாக சாஸ்திரங்கள் எடுத்து கூறினாலும் எல்லா ஞானமும் பெறுவதற்கு என்று எந்த ஒரு கர்மமும் இங்க தனிப்பட்ட முறையில கிடையாது இந்த கர்மத்தை செஞ்சா அந்த ஞானத்தை அடைந்து விடுவேன் இந்த கர்மத்தை செஞ்சா அந்த ஞானம் வந்துடும் அப்படின்னா நம்ம வெளியிருந்து ஏற்றி வைத்துக் ஞானம் எல்லாமே வந்து ஒரு புற அறிவு ஞானம் அதாவது இப்ப நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் நான் ஒரு வேதியியல் வல்லுனரா மாறுவேன் நான் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறேன் ஒரு கணிதவியல் வல்லுனரா மாறுவேன் ஆனா இந்த கர்மம் எல்லாம் நான் வெளியிருந்து புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் ஒரு பாடம் ஒரு செயல் ஆனால் இந்த செயல் விளைவுகள் வந்து அதை பற்றியான பாடத்தை பற்றிய ஒரு ஞானம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் அந்த பாடத்தினால சாதிக்க முடியாது இப்போ வணிக பற்றி படிச்சுக்கிறான் அவரது பிகாம் ஸ்டூடெண்ட் வந்து வணிகவிகள் படிக்கிறான் அப்படின்னா அவன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நான் கட்டணம் கட்டுவது எப்படி சிவில் என்ஜினியரிங் படிச்சப்ப என்கிட்ட போய் சொல்ல முடியுமா படிச்சு அதை பத்தி சொல்ல முடியாது அந்த ஞானம் அவனுக்கு இருக்காது இந்த ஞானம் மட்டும்தான் இவனுக்கு இருக்கும் ஒரு சிவில் என்ஜினியரிங் படித்து கட்டடக் காட்டுமான பணிகளை தெரிந்து கொண்ட ஒரு மாணவன் வந்து கணிதவையில பத்தி சொல்ல முடியுமானா அவனுக்கு அதை பற்றி ஞானம் இருக்காது அப்போ இந்த மாதிரி தான் மருத்துவத்துறைகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான படிப்பு படிச்சுட்டு வந்துடுறாங்க இல்லையா இருதய டாக்டர் இருதயத்தை மட்டும் தான் பார்ப்பாரு குடலை பார்க்க மாட்டாரு குடல் டாக்டர் குடலை மட்டும்தான் பார்ப்பாரு அவர் வந்து கிட்னியை பார்க்க மாட்டாரு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவர்களும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு அதுல வல்லுநர்களாக இருக்கிறார்கள் அதுல மட்டும்தான் அவர்கள் வல்லுநர்களாக இருக்க முடியும் அதெல்லாம் அவர்கள் புறத்திலிருந்து ஏற்றி கொண்ட அதாவது புற அறிவு தான் அது ஞானம் ஆகிவிடாது அது அதை ஒரு தற்காலிக ஞானம் அதுவே முடிந்த முடிவு முழுமையான ஞானம் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் இங்கு சாஸ்திரம் சொல்ல வர்ற ஞானம் தன்னை அறிந்து தன்மயம் நான் அதுவாகவே இருக்கிறேன் என்று தன்னை தெரிந்து கொள்ளுகின்ற முடிந்த முடிவு அதை பற்றி இங்கு பேசுது அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஞானம் அது எந்த கர்மத்தினாலும் அடையக்கூடியது கிடையாது அந்த ஞானம் நம்மிடத்திலே இருந்து பிரகாசிக்க கூடியது அது வெளியிருந்து ஏற்றி வைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது நூல்களை அதுதான் சாஸ்திரம் சொல்லுது இது ஞானம் கிடையாது இது அறியாமையை நீக்குவதற்கான பாதை இங்கு நம் மனதில ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற தவறான புரிதல்களை நீக்குவதற்கான வழி அப்ப இதை நம்ம படிப்பதினால நமக்கு என்ன உண்டாகும்னா நம் இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் எல்லாம் நீங்கும் நாம் அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம் என்பது புரியும் மற்றபடி நம்ம புறத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் இதன் மூலமாக பெறுவது கிடையாது பெற்றுக்கொள்வது கிடையாது அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் எல்லாம் நீங்கிட்டா அந்த அறிவாக நம்ம பிரகாசிப்பது தெரியும் எப்படி செப்பு பாத்திரம் வந்து அது தங்க மாதிரி மின்னி ஒரு பாத்திரம் ஆனா அதன் மீது அழுக்கு படிந்து விட்டதுனால அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அது மீறி இருக்கிற அசுத்தங்களை நீக்கும் போது அது தங்கம் போல மின்னக்கூடிய நிலையில இருப்பதை பார்க்க முடிவது போல இங்கு நாம் எப்பொழுதும் இருக்கின்ற சுயம்பிரகாச அறிவு நம் இடத்திலே அந்த தூய அறிவு சுயம்பிரகாச அறிவாகத்தான் நாம் இருக்கிறோம் ஆனால் அது தெரியாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் புறத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான தவறான புரிதல்களை எல்லாம் மனதிலே ஏற்றி வைத்துக் நான் இப்படிப்பட்டவன் இன்னார் இது அது என்று சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அஜானங்கள் நீங்குவதற்காகத்தான் இது போன்ற பாதைகளை இங்கு நாம் வரவேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது இங்கு கர்மமும் ஞானமும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற நிலையில்தான் இருக்கிறது ஒன்றுக்கொன்று எதிரானதுதான் இருக்கின்றது அப்ப எல்லாவித கர்மங்களுக்கும் ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும் உண்டு அப்ப எந்த ஒரு கர்மத்தை நாம் செய்தாலும் அதற்கு தொடக்கம் இருக்கிறது ஒரு முடிவும் இருக்கிறது ஒரு தொடக்கமும் முடிவும் இருக்கிற வாழ்க்கையினுடைய பயன் என்ன என்று கேள்வி கேட்டா அதன் தொடர்பாக தனது வெவ்வேறு நிலைகளையும் அலசி பார்த்துவிட்டு அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு தொடர் உணர்வு உண்டாவது என்ற நிலை தான் நம்முடைய தேடலில் இருக்கும் ஒரு முமுச்சுவினுடைய முக்கிய பங்காகவும் இங்கு பார்க்கப்படுகிறது அப்போ இங்கே தொடக்கமும் முடிவும் உள்ள கர்மம் எப்படி ஒரு தொடக்கமோ முடிவோ இல்லாத ஞானத்தை பற்றி அறிய உதவும் என்பதாக பார்க்கப்படுகிறது அப்ப இங்க வந்து ஒரு கர்மத்தினாலே நாம் இந்த ஞானத்தை அடைந்து விட முடியுமான்னா அது சாத்தியமே கிடையாது கர்மத்தினால மன தூய்மை மட்டும் தான் அடைய முடியுமே தவிர நாம் செய்கின்ற எந்த செயல் விளைவுகளாலும் நாம் ஞானத்தை அடைய முடியாது ஞானம் என்பது என்னன்னா நம்முடைய சுரூபத்தை நம்முடைய ரியாலிட்டியை நாம் தெரிந்து கொள்ள முடியாது அதாவது நம்ம ஞானம் ஞானம் நீங்க பேசும்போது நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும் ஏதோ வெளியிருந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்றிக்கொள்கிறேன் என்று புரிந்து கூடாது இங்க ஆத்ம அப்படிங்கிற தலைப்பே என்னன்னா அந்த ஆத்ம ஞானம் என்பது தன்னைத்தான் அறிவது நான் அந்த ஆத்மாவாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னைத்தான் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பாதை ஒரு தெளிவு அதுதான் இங்க வந்து ஞானம் ஞானம்னு பேசிட்டு இருக்கிறோம் ஏதோ வெளியிருந்து அடையக்கூடிய விஷயம் என்பதாக புரிந்து கூடாது அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அப்போ இதை எப்படி நம்ம புரிந்து முடியும் அப்படின்னா இப்ப இந்த இருளும் வெளிச்சமும் ஒன்றுக்கொன்று முரணானவையாக இருக்கிறது இல்லையா அப்ப இருளை போக்குவதற்கு ஒளி வந்தால் போதும் அந்த இருட்டை போக்கிவிடலாம் ஆனா இருட்டை போக்குவதற்கு இருட்டினால் முடியுமான்னா முடியவே முடியாது அப்போ இருளை போக்குவதற்கு அங்கு ஒளி தேவை என்பது போல இங்கு நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்கின்ற அறியாமை நீக்கப்பட்டு விட்டால் நம்முடைய அறிவு நம் இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்மிடத்துல ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகளை நீக்குவதற்கு பதிலாக மீண்டும் நான் அறிவை அடையப் போகின்றேன் என்பதாக கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் பல்வேறு அஜான விஷயங்களைத்தான் உள்ளே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் கர்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் கர்ம காண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கும் நாம் எப்பொழுது அதுல இருந்து விடுபட முடியும் விடுபடவே முடியாது மேலும் மேலும் அழுக்குகள் தான் மனதில் சேரும் அப்ப அந்த அழுக்குகள் அதிகமாக ஆக அதனுடைய அடர்த்தித்தன்மை கூடிக்கொண்டே போய் நம்முடைய சுய பிரகாச அறிவு சுத்தமாக மறைக்கப்பட்டு விடுகிறது தான் இங்க விஷயம் இப்ப இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் சொல்ல வர்ற ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த அஜான இருளுக்கு ஒரு தனி இருப்பு கிடையாது தனியாக இருக்கவே முடியாது இப்ப எங்கேயாவது இருட்டை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அந்த இடத்திற்கு வருகின்ற ஒளியை வந்து மறைக்கக்கூடிய செயலை செய்வது மட்டும்தான் அந்த வழி இப்ப இருளுக்கு வந்து தனியா ஒரு இருப்பு இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது ஆனா அந்த இடத்துல இருள் வேணும்னு நீங்க நினைச்சா என்ன செய்யணும் அந்த இடத்துல வரக்கூடிய ஒளியை தடுத்து விட்டா இருள் வந்துவிடும் அப்ப அது மாதிரி நீங்க சுயம்பிரகாச ஒளியாக இருக்கின்ற உங்களுடைய சுய அறிவு ஒளியை நீங்கள் மறைப்பதற்கான வேலையை செய்கின்றீர்கள் என்றால் என்ன நடக்கும் உங்களிடத்துல மீண்டும் அக்ஞான இருள்தான் சூழப்படும் அஜ்ஞான இருள்தான் நம்மை சூழ்ந்து நம்முடைய அறியாமையை மேலும் பலப்படுத்தும் அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் தான் கர்ம காரியங்கள் இது மாற்ற விஷயங்கள் நம்ம மேலும் மேலும் சிக்குவதுதான் இங்க அந்நிய சாதனங்கள் அந்த சாதனங்களின் மூலமாக நாம் நம்மை தெரிந்து கொள்ள முடியாது அப்ப ஒளி தானே தானாக இருக்க முடியுமே தவிர அந்த இருள் போன்று அல்ல அது இருள் மாதிரி அது யாரோ ஒரு வெளிச்சத்தை தடுத்தா அந்த இருள் இருக்கிறத பாக்குற மாதிரி இங்க ஒளியை வந்து எந்த ஒரு விஷயத்தினாலும் தடுத்து விட முடியாது அப்ப ஒரு இடத்துல ஒளி வர வேண்டும் என்றால் அந்த இடத்துல இருக்கும் மறைப்புகளையும் திரைகளையும் விளக்க வேண்டும் என்பது ஒருவன் செய்ய வேண்டும் அப்ப ஒளி வரணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மறைப்பும் அங்க இருக்கக்கூடிய அந்த தடைகளையும் நீக்கினா போதும் அந்த இடத்துல ஒளி வந்து விடும் ஒளி என்பது எப்பொழுதும் இருக்கிறது ஆனால் இருள் மட்டும்தான் வந்து வந்து போகின்றது எப்படி இருள் வந்து போகின்றது நாம தான் உதாரணம் நேற்றைய பாடத்திலே பார்த்தோம் என்னமோ சுய பிரகாச ஒளியாக அதில் இருளற்ற நிலையிலே அது எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பூமியிலே இரவும் பகலும் எப்படி உண்டாகின்றது அப்படின்னு பார்த்தா பூமி தன்னைத்தானே சுற்றுவதனாலே அது ஒரு பக்கத்திலே இருளாக இருக்கிறது ஒரு பக்கத்திலே வெளிச்சமாக இருக்கிறது அப்ப சூரியன் கிட்ட வரும்போது வெளிச்சமாக மாறி பகல் என்று சொல்கிறோம் சூரியனை விட்டு விலகி வெகு தூரம் போகும்போது மறுபுறம் போயிடுது அப்ப அங்க இருள் சூழ்ந்து விடுகிறது அப்ப இரவு என்று சொல்கிறோம் அப்ப இங்கு இரவும் பகலும் பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால் உண்டாகின்றதே தவிர உண்மையில் இங்கு இரவும் இல்லை பகலும் இல்லை இருப்பது ஒன்றே அது சூரியனுடைய சுயம் பிரகாச ஒளிதான் அது எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அது வருவதும் இல்லை போவதும் இல்லை அப்ப அது மாதிரி இங்கு மனதிலே நம்முடைய அஜான இருள் சூழுகின்ற வரையிலும் நமக்கு ஞானம் வரப்போவதில்லை நம்முடைய நம்மை நாம் காட்டி கொடுக்க போவதில்லை தெரிந்து கொள்ளப் போவதில்லை அப்போ நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த இருளை நம்ம நீக்குவதற்கு என்ன செய்யணும் ஏற்கனவே ஏற்றி வைத்துக் ஏராளமான தவறான புரிதல்களை எண்ணங்களை எல்லாம் நீக்க வேண்டும் நீக்கிவிட வேண்டும் அதுதான் இங்க அஜ்ஞானம் அறியாமை என்பதாக இந்த சூத்திரத்திலே சுட்டி அப்ப இங்க இந்த அறிவு அறியாமை அப்படின்ற இரண்டு குணங்களை பற்றி இங்கு தெளிவுபடுத்திக்கிறார் இந்த இரண்டு விஷயங்கள் வந்து நம்ம இடத்துல இருக்கிறது அப்ப இங்க ஆன்மாவை பற்றிய ஞானம் என்பது மட்டுமல்ல அந்த வகையான உலகியல் அறிவை பொருத்தும் அறியாமை என்பதற்கு ஒரு தனியான இருப்பு இங்கு கிடையவே கிடையாது அப்ப இங்க என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அறிவு மட்டும் தான் அப்ப அறியாமை என்னும் நிலை எப்படி உண்டாகுகின்றது என்றால் அறிவு மறைக்கப்படும் போது அறியாமை உண்டாகின்றது இவ்வளவுதான் விஷயம் அறிவு மறைக்கப்பட்டு விட்டால் அறியாமை உண்டாகிவிடுகின்றது ஆனால் இருப்பது அறிவு மட்டும்தான் அப்ப அதுதான் இங்கு அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா இருப்பது ஒன்றே அதுவே இறைவன் என்பதாக சுட்டிக்காட்டு அப்ப இந்த பாடத்திட்டத்தை நம்ம நல்லா உள்ள வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப நாம செய்து கொண்டிருக்கின்ற விசைய சுகங்கள் எல்லாம் நம்மீது ஏற்று வைக்கப்பட்ட அஜ்ஞானங்கள் என்பதை புரிந்து இது போன்ற தேவையற்ற விசய சுகங்களிலே சிக்காமல் அதிலிருந்து விடுபட்டுக் கொள்கிறவன் விவேகி அவன் இங்கு மோட்சத்திற்கு தகுதியானவன் என்பதாகவும் இங்கு பார்க்கப்படுகிறது அப்போ அடுத்தது நம்ம நாலாவது ஸ்லோகத்திலிருந்து நாளைக்கு பார்க்கலாம் இப்ப இன்றைக்கு இந்த மூன்றாவது ஸ்லோகத்துல நம்ம என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னு இந்த அஜ்ஞானம் போக வேண்டும் என்றால் நாம் செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாம் அஜானத்திற்கு எதிராக செயல்படாததால் அவைகள் அஜ்ஞானத்தை நீக்குவது இல்லை அதை நல்லா புரிந்து நீங்க தியானம் பண்ணாலும் சரி பூஜை செய்தாலும் சரி ஜபம் செய்தாலும் சரி நீங்க என்ன காரியங்கள் கர்ம காண்டத்துல செய்து கொண்டிருந்தாலும் சரி மூச்சு பயிற்சி செய்யறேன் தலைகளா நிக்கிறேன் நான் யோகா பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு நீங்க எத்தனை கர்மத்தில எத்தனை சாதனைகளை நீங்க வெளியே பிடிச்சுட்டு அவைகள் எதுவும் உங்களுடைய அஜானத்தை நீக்காது உங்களுடைய அறியாமையை நீக்கவே நீக்காது அப்ப அறியாமையை நீக்குவதற்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டா ஞானம் ஒன்றே அஜ்ஞானத்திற்கு எதிராக செயல்படக்கூடியதினாலே அந்த ஞானத்தை நாம் எப்படி அடைய முடியும் என்றால் அது வெளியிருந்து கற்றுக்கொன்று அடைவது அல்ல நம்மிடத்திலே ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான பதிவுகளை நீக்கி விடுவதனால் நம்முடைய சுயம் பிரகாசிக்கின்றதுதான் இங்கு ஞானம் அதுதான் ஆத்ம என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய சாரமாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப நாளைக்கு மீண்டும் நாலாவது சோகத்திலிருந்து என்ன சொல்லாருங்கிறத நாளைக்கு தெளிவா பார்க்கலாம் இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தத்